ஹதீஸ் எழுபத்தி மூன்று அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்லாக அலைகம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதிலும் பேராசை கொள்ளக்கூடாது ஒரு மனிதருக்கு அல்லாஹ செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்தல் இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ அறிவு ஞானத்தை வழங்கி அதற்கேற்ப அவர் தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருப்பது ஆகியவையே அந்த இரண்டு விஷயங்கள் இதை அப்துல்லாஹின் மசூத் ரலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்